சிதசிதீஸ்வர தவாவதுமீடபுராணரத்ன முனிவராசரா இந்தாமச்சாரியர் அவர் பாடிவிட்ட முதல் பிரபந்தம் பல ஸ்தோத்திரங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் இயற்றி உள்ளார்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்னால் துதி பாட துதி நூல்கள் இந்த துதிநூல்களுக்கே ஒரு தனி சிறப்புண்டு வேதம் மட்டுமே இருந்திருந்தா போதுமே உபனிஷத்துக்களோட போதுமே எதற்கு மேற்கொண்டு தமிழ்ப்பாடல்கள் பிறக்க வேண்டும் அல்லது வடமொழியிலேயே தோத்திர நூல்கள் இருக்க வேண்டும் இதன் தேவை என்ன என்கிற கேள்வி பிறக்கும் திரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயமாச யோகீந்திரஹா தம் வந்தே யாமுனாத்வயம் அந்த கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் இருக்கு வேத வேதாந்தத்தின் வாக்கியமெல்லாம் வரட்டுத்தனமாய் முரட்டுத்தனமாய் அமைந்துள்ளன அதில் கொஞ்சம் கூட ஈரப்பசை காண இயலாது அது பியோர் வேதாந்தம் அதில் ஒரு அரை மணி உட்காரத்துக்குள்ள தவிச்சு போடுவோம் அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை அப்படியே மனசில் வாங்கி ஜீரணிச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் மேல அது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும் அதனால தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த தியரியை தாங்க நன்னா மனசுல வாங்கிந்தான் வாங்கினுட்டு அதையே துதிநூலாக கொடுத்தார்கள் கதை என்னும் வெள்ளப்பாகு தடவி கொடுத்தார்கள் நாம் வெறும் வேப்பம் கொழுந்த சாப்பிடணும்ன்னா முடியாது அதுல சக்கரை கலந்து வெள்ளப்பாகு கலந்தா சாப்பிட முடியல சொல்லு அதை போல வேதாந்தத்தின் விழுப்பொருளை ஸ்தோத்திர ரூபத்தில் துதி நூலாக நாம் படுகிற கஷ்டம் சம்சாரத்தில் இருக்கிற துன்பம் பெருமானுக்கு இருக்கிற கருணை அதை நாம் எதிர்பார்த்திருப்பது இப்படிங்கிற அழகான வெள்ளப்பாகு சக்கர கட்டி இதுல சேர்த்து சேர்த்து தான் பூர்வாச்சாரர்கள் கொடுத்துள்ளார்கள் அதனால தான் அவர்களுக்கு எப்போதுமே நாம் நன்றி தெரிவிக்கிறோம் இத்திஹாச புராணங்களே அப்படி பட்டவைதான் வேதாந்தத்தினுடைய கட்டமான அர்த்தத்தை நடைமுறைப்படுத்தி கடைபிடிப்பதற்காகவே சுலபப்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுக்கும் அதை ரொம்ப ஆச்சரியமா பராசர மகர்ஷி விஷ்ணு புராணம் எழுதினார் ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்தனத்தில் முதல் முதல்ல அவரைத்தான் இப்ப கொண்டாடுறார் பராசர மகர்ஷியை வணங்குகிறார் அவர் செய்து கொடுத்த நன்மை என்ன தத்வேனையஹா சித் அஜித் ஈஸ்வர தத்வபாவ சித்து அஜித்து என்கிற மூன்று தத்துவங்களை பற்றியும் விஷ்ணு புராணத்தில் பராசரர் விளக்கமாக உரைத்தார் தத் சபாவம் அந்த மூணனுடைய சுவாவம் என்னார் ததுபாய கதீருதாராக பெருமானை அடைவிக்கும் வழிமுறைகளை எல்லாம் எடுத்துரைத்தார் அப்ப தத்துவங்கள் மூன்று தத்துவம் தத்துவம்னா உண்மை பொருள் மூன்று தத்துவங்கள் உள்ளன அஜித்து அறிவச்சலையாய் கண்ணால் நாம் பார்க்கும் ஜட பொருட்கள் சிது அறிவே வடிவானவனாய் அறிவை உடையவனாய் கண்ணுக்கு அப்பாற்பட்டிருக்கும் ஜீவாத்மா ஈஸ்வரன் அறிவே வடிவானவனாய் கண்ணுக்கு அப்பாற்பட்டவனாய் அஜித்தையும் சித்தையும் அடக்கி ஆள்பவனாய் அனைவருக்கும் முக்தி கொடுப்பவனாய் இருக்கும் ஈஸ்வரன் இதான் மூணு தத்துவங்கள் அச்சித்தித்தன் ஈஸ்வர தத்துவம் இதை ரொம்ப அழகா விஷ்ணு புராணத்துல விவரித்தாலாம் அப்படிப்பட்ட பராசர மகர்ஷிக்கு வணக்கம் எப்பேற்பட்ட உதவி அவர் புரிந்திருக்கிறார் சிதசிதீஸ்வர கட்சாபவர்கதுபாயிருதார சந்தரசன் புராண ரத்னன் தத்மீ நமக முனிவசாய பராசராய அந்த பராசர முனிவர் வேறாரும் அல்லர் சாக்சாத்து வேதவியாசருடைய திருச்சந்தையார் இப்ப பராசரர் விஷ்ணு மூன்று தத்துவங்களை பற்றி விளக்கினார் இப்ப நாம பார்க்குமே மூணு மூணா விதர் சொல்றது அந்த இடத்துல அதே மூன்று தத்துவங்களை பற்றி உயர்ந்த விதர் விளக்கி கொண்டிருக்கிறார் வேதவியாசர் எழுதி வச்சிருக்கார் விதர் சொன்னத்தை எழுதி வச்சிருக்கார் அப்ப பராசர மகிஷியா இருக்கட்டும் வேதவியாசராக இருக்கட்டும் விதர் போன்ற மகாத்மாவா இருக்கட்டும் யாரு சொல்லிருக்கிறது என்ன ஈஸ்வரன் என்று மூணு தத்துவங்கள் உண்டு இதுல ஈஸ்வரன் மிக உயர்ந்த தத்துவம் நடுவானவர் ஜீவாத்மா தாழ்ந்தவை அறிவற்ற ஜ பொருட்கள்லாம் தாழ்ந்தவை அறிவுடையவரான ஜீவாத்மா நடுவானவர் அறிவே வடிவான ஆத்மாவுக்கும் சுவாமியான அனைத்துள்ளும் வியாபித்து நிறைந்திருக்கும் பரமாத்மா அனைத்து காட்டிலும் உயர்ந்தவர் இப்படி மூணா தெரிச்சுக்கலாமா நம்ம இப்ப மூணு மூணா தானே பார்த்து வந்திருக்கோம் விதுவர் ஏற்கனவே ஒரு மூணு சொல்லிட்டார் தாழ்ந்த வழிமுறை நடுவான வழி உயர்ந்த வழி எதையும் அடைவதற்கு மூன்று வகையான உபாயங்கள் உண்டு கடந்த நாள் பார்த்தோம் இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது மக்களையே மூணு விதமா பிரிச்சு விடலாம் புருஷர்களை மூணு விதமாக பிரிக்கலாம் இந்த புருஷன் சொன்னா மனிதன் அர்த்தம் ஆண்மகன் பொருள் கிடையாது புருஷர்களை மூணு விதமா பிரிச்சுடலாம் தாழ்ந்தவன் நடுவானவன் உயர்ந்தவன் அதை இப்ப நாம பார்க்க போறோம் தாழ்ந்தவனாரு எப்படி நடந்துப்பார் நடுவானவனாரு எப்படி நடந்து பார் உயர்ந்தவராரு எப்படி நடந்துப்பார் அதை புரிஞ்சுக்கடிச்சே அதுங்கூடவே இந்த தத்வத்யத்தை தெரிஞ்சுட போறோம் தத்திரா அசித்து ஈஸ்வரர் இதுக்குள்ளது எப்படி வரதுங்கிறத வச்சு காட்டு முதல்ல ஸ்லோகம் பார்ப்போம் அதாவது திரிவிதாக புருஷாக ராஜன்னு உத்தம அதம மத்தியமாக நியோஜயேத் யாவது தாம் திரிவிதேஷ்வேவ கர்மசு ஹே புருஷா ராஜன்னு ராஜன்னு திருதராட்டனே இவ்வுலகத்தில் மக்கள் மூவகைப்பட்டவர்கள் உத்தம அதம மத்தியமாக உயர்ந்தவன் நடுவானவன் தாழ்ந்தவன் என்று மூவகைப்பட்டவர்கள் நியோகையே அவனவன் ஸ்டேட்டஸ் என்னவோ அவனவன் நிலை யாதோ அதுக்கு தகுந்த செயல்களில் அவனை ஈடுபடுத்த வேண்டும் தாழ்ந்தவரா ஒருத்தர் இருக்காருனா அவரை கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உட்காந்துச்சிடக்கூடாது உயர்ந்தவரா ஒருத்தர் இருக்காருனா அவரை தாழ்ந்த இடத்துல பிடிச்சி தள்ளுடகம் கூடாது மூணு பேருக்கு என்ன உதாரணம் பார்ப்போம் யார் தாழ்ந்தவன் தெரியுமா தான் நல்லா இருக்கணும் கெட்டாலும் சரிந்தவன் நானும் கட்டுப்போகாது அவனுக்கு கட்டுப்போகாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நான் எனக்கு நல்லது பண்ணிக்கிறேன் அவனுக்கு நல்லது பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நடு உயர்ந்தவன் ஆறு தெரியுமா தான் கெட்டாலும் புறத்தியார் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் மிக உயர்ந்தவன் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை மூன்றாவது பாஷரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மா பெரும் சென்னல் ஊடு கயலுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபக்தி வாங்க குடநிறைக்கும் வளல் பெரும் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்று ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பகவான் திருவிக்கிரம பெருமான் ஓங்கினான் உலகளம்தான் அவனை உத்தமம்னு ஆண்டால் வெளிக்கிறாள் என்ன உத்தமம்னால் தன்னை அழித்து கொண்டாலும் புறத்தியார் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற உத்தமம் சொன்னேன் பகவான் ஆண்டாளியன் உத்தமம்னு தான் தன்னை குறைத்து கொண்டாலும் தாழ்த்தி கொண்டாலும் பரத்தியாருக்கு நல்லது நடக்கணும் இது யார் நினைப்பார்கள் இப்போ ரெண்டு மூணு இடம் பார்ப்போமா தான் நன்னா இருக்கணும் புறத்தியார் சரி எதே ஒரு தேளுக்கு குட்டி போட அதை போல சில தந்துக்கள் எல்லாம் இருக்கான் அது பிறக்கிறச்சேவே அம்மாவுடைய முதுக பலர்ந்துட்டே தான் பிறப்பு அப்ப தான் நன்னா இருக்கணுங்கிறதுக்கா இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்டே இருக்கோம் அதை போல சில ஜத்துக்கள் மிகத் தாழ்ந்தவை அதே நாம வந்து பசுமாட்டுக்கு புல்லு போடுறோம் அது பால் கொடுக்கறது அதே போல வேற ஏதோத்துக்கு பண்றோம் குதிரைக்கு புல்லு போடுறோம் அது நன்னா பாரா சமக்கிறது விழுத்துன்னு போறது கவிதைக்கு புல்லு கொடுக்கறோம் அது சமந்துட்டு போறது நாம அதுக்கு நல்லது பண்ணா அது நமக்கு நல்லது பண்றது சொல்லியும் மரத்துக்கு ஜலம் கொட்டுறோம் அது இளநீரா கொடுத்து தாழ்றது மரத்தை நம்ம பராமரிக்கிறோம் மாம்பழமா கொடுக்கறது பலாமரமா பலாபழமா கொடுக்கறது இது நாம நல்லது பண்ணா அது நமக்கு நல்லது பண்றது முகம் குட்டாரஸ்ய ஒரு கோடரிய வைத்துக் கொண்டு சந்தன மரத்தை வெட்டுக்கிறோம் அப்ப கோடரி சந்தன தீங்கு தானே பண்றது தனக்கு தீங்குழைக்க கூடியவனுக்கு கூட ஆனா அந்த கோடரியை வெட்டி முடிச்ச பிற பாருங்க நல்ல சந்தனவாச வரு அப்ப சந்தன தன்னிடத்தில் இருந்த நறுமணத்தை கோடதியினுடைய முனையில ஏற்றிருக்கு யார் அவர் தன்னை வெட்டின்றவர் அப்ப தன்னை வெட்டின்றிருந்தவருக்கு கூட நல்லது பண்ணிருக்கோம் இல்லையோ இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடணும்னு சொல்றோம் அப்ப தான் கெட்டு போனாலும் சரி ஏன்னா சந்திர மரம் உடஞ்சு போங்க கட்டுப்படுத்து ஆனாலும் பரத்தி யார் நன்னா இருக்கணும்னு நினைச்சு சொல்லியோ மூணு விதத்துல மக்களை நாம பிரிச்சு தாங்கள் ஒண்ணுமே செய்யவே மாட்டான் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடுவான் அடுத்த இது ரொம்ப தாழ்ந்த வகை இதை விட அடுத்த வகை இருக்கு என்ன செய்தோமோ அதை சொல்லிப்பான் இது நடுவான வகை மூணாவது உயர்ந்த வகை தாங்க பேசவே மாட்டா எல்லாத்தையும் பண்ணிவிடுவான் எல்லா நல்லத்தையும் அவர் தான் மன்னிருப்பான் ஆனா பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் என்ன பேசா நான் மன்னிப்பேனா இருக்கட்டும் சூப்பரமா பண்ணிவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாணும் இல்லையோ அவன் மிக உயர்ந்தவன் அப்ப ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஆனா எல்லாத்தையும் செஞ்சதா பேச நிடுறான்னு அவன் தாழ்ந்தவன் செய்கிறார் பேசுகிறார் செஞ்சதை பேசிப்பார் அப்படிங்கிறவர் நடுவானவர் எல்லாத்தையும் செய்வார் சுவாமி கிளைமே பண்ண மாட்டார் தான் அதை பட்டா தண்டோரா போட்டுக்கவே மாட்டார் அவர் மிக உயர்ந்தவர் இந்த மூணு விதத்திலும் திருவிக்கரம பெருமான் மிக உத்தமன் ஆனால் தான் ஆண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லுகிறார் ஏன் திருவிக்கிரமன் எப்படி தன்னை தாழ விட்டு கொண்டான் வாமனமூர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி இந்திர மூன்று ராஜ்யத்தை பறித்தான் பூஹு குவஹா சுவஹா இந்த மூனையும் அவன் பறித்து விட்டான் இப்ப பெருமாள் இடத்துல வந்து இந்திரன் பிரார்த்திக்கிறார் பெருமாள் அவன் இடத்துல போய் யாச்சகனாக போகிறார் பிச்சை எடுக்க போகிறார் விசாரித்தார் அமிர்தே பவதாது இந்த உலகத்தை நீதானே படைத்தாய் காத்தாய் அழிக்கிறாய் வயிற்றுக்குள் வைத்து மறைத்தாய் உமிழ்ந்தாய் அளந்தாய் இடர்ந்தெடுத்தாய் படுத்தாய் நின்றாய் நடந்தாய் இதை தனி ஒன் சொத்துத்தான் இந்த உலகம் நம்முடைய சொத்தை போய் இன்னொருத்தரிடத்துல பிச்சை எடுத்து எங்களை பெருமாள் தன்னை தாழ விட்டுக்கிறார் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்ட என் பெருமான் கையேந்தி கொண்டு போகிறார் எப்போதும் கிருசஸ்தான் பிராட்டி அவன் திருமார்க விட்டு பிரிந்த நாளே கிடையாது எப்பவுமே கல்யாணமானவர் இல்லறத்தில் இருக்கிறவர் திருமால் சீமன் நாராயணன் சிவஸ்பதி அப்படி இருக்கிறவர் இப்ப பிரம்மச்சாரி வேஷம் போறார் அப்ப தன்னை எவ்வளவு குறைச்சுக்கிறார் பாருங்க கொடுத்தே பழக்கப்பட்டவர் வாங்க போகிறார் நிச்சயம் பிராட்டிய விட்டு பிரியாதவர் பிரம்மச்சாரியாக போகிறார் தன்னை தாழ்த்தின்றது எதுக்கு தன்னுடைய வேண்டியவனான இந்திரனுக்கு நல்லது நடக்கணும் அவனுக்கு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கவனும் அதே சமயத்துல மகாபலியை கொன்னுடுறதும் கூடாது என்ன இவன் தாத்தா பிரஹ்லாதனுக்கு உன்னுடைய குளத்தில் உதித்தவர்களை இனி கொல்ல மாட்டேன் அப்படின்னு பெருமாள் பிரதிகம் பண்ணி கொடுத்திருக்கார் இதனாலதான் அவனை கொல்லாமல் விட்டுட்டார் அப்ப இதை பார்க்க செய்ய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி தண்ணி கொண்டாலும் தன்னை அழியமாறினும் இன்னொருத்தருடைய பண்றது இல்லையோ அதனாலதான் இன்னொரு விதத்தில் பார்ப்போம் அதாவது எல்லாத்தையும் செய்வார்கள் பேசிக்க மாட்டா அப்படித்தானா ஆம் கண்ணன் அப்படித்தானே பேசிட்டார் கண்ணன் புறப்பட்டு போகிறான் கோவிந்தேவதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் கண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டுகிறாரா ஏ அர்ஜுனா பக்கத்துல இருக்கிற வாழ்க்கையெல்லாம் கண்ணன் சொல்லிக்கிறாருக்கோ அன்னைக்கு திரௌபதி கையெடுத்த அலரி ஹே गोविंद புண்டரீகாட்ச ஷமாம் துட்சாசனவள் உரியும் போது திரௌபதி கையக்கூப்புற தேயஸ்ததா சவித்ருமண்டலம் மஜ்யவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரியூதிஹாரி கிரண்மய வபு திருதங்க சக்கர துவாரகா நிலையாட்சச கோவிந்த புண்டரீகாட்ச ரம் சரணாகத்தாம் எனக்கு வேற வழி தெரியலே அடியேன் சரணாகத்தை தேவரீர்தான் காப்பாற்ற உண்டு உடனே பெருமாள் புடவையை காப்பாற்றிக்காக பண்ணார் அவளுக்காகத்தான் தூது போனதே அவளுக்காகத்தான் இரவாக மாத்தினதே அவளுக்காகத்தான் அமாவாசை சதுர்தியா மாத்தி விட்டதே அவளுக்காகத்தான் இந்த மொத்த சண்டையை நடத்தினதே அவளுக்காகத்தான் ஏன்னா அவள் ஒரு நாள் சரணம்னு சொல்லிட்டா சரணம் இந்த தொண்டை குழுல இருந்து வந்திருக்கும் அந்த தொண்டைக்கு பக்கத்திலேயேதான் மங்கள சூத்திரம் திரௌபதி போட்டுக்கிற திருமாங்கல்ல கயிறு இருக்கு அந்த கயத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இந்த கண்ணன் பட்டு இருக்கிறான் அவளுக்கு வேண்டிதெல்லாத்தையும் சாயங்கால பொழுதில் குடலை விரித்து நெய் பூசி திரௌபதி முடிஞ்சு படம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள கண்ணனுக்கு கொடுக்காதான் திரௌபதி எதுக்கு குடலை விழிச்சுட்டு இருக்கே சீக்கிரம் பிடிச்சு கட்டிக்குன்னு சொல்லுவான் அப்படி இருக்கிறச்சேகனுடைய ரத்தத்தை பூசினாலே ஒழிய விரித்த குடல் முடிக்கமாட்டேன் என்ன திரௌபதி பேசிருக்கணும்னா அத்தனை நாள் கண்ணனுக்கு கொடுக்குமா அப்ப திரௌபதியனுடைய விரித்த குழல் பொறுக்க மாட்டாமையாலே சூதனாக நடந்தான் சாரத்தம் பண்ணினான் பகலை இரவாக்கினான் அமாவாசை மாத்தான் ஆழிகொண்டு இரவி மறைத்தான் இசித்தனே அவளுக்காக பண்ண அப்ப இவ்வளவு பண்ணாரோ இல்லையோ நன்னாவ கூப்பிட்டா அவளுக்கா நன்னா ஒரு தண்டோரா போட்டு போடாதோ ஆனா வைகுந்தத்துக்கு புறப்படச்சே கண்ணன் சொல்றான் கோவிந்தான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா கடன் வாங்கி நான் போல நான் அந்த கடனை வட்டி முதலமா திருப்பி கட்டுறதுக்குத்தான் இத்தனையெல்லாம் பண்ணேன் ஆனா அவ கூப்பிட்ட குடலுக்கு சமமா அதுக்கு தகுந்த ரெசிப்ரோகேஷன் நான் பண்ணிருக்கிறதாவே எனக்கு தெரியல என்ன பண்ணிருக்கணும் அவ கூப்பிட்டவுடன் கூட போய் நின்று அவள் தோள தொட்டு திரௌபதி கவலைப்படாது நான் கூட இருக்கேன் நான் காப்பாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது போயிட்டே அவள் இத்தனை செய்தேன்னு எதிர அருகில் நிற்காமல் போனேன் நான் என்ன செய்தி என்ன லாகும் ஆஹ் இத்தனையும் பண்ண கண்ணன் நான் ஒண்ணுமே பண்ணலன்னே சொல்லிட்டு போறார் அதுதான் உத்தமனுக்கு இருக்கிற லட்சணம் ஆஹ் உத்தமன் சொன்னாலே தான் அனைத்தையும் செய்வான் ஆனால் செய்வதாக ஒரு நாளும் சொல்லிக் கொள்ள மாட்டான் கண்ணன் தானே உத்தமன் அசோஸ்மி லோகே வேதே சிரித்த புருஷோத்தமாக ஜாதிமௌருஷவு லோகே க்ஷர அக்ஷரஏவ கஷர்சர்வாணி பூத்தானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதேன் கண்ணன் பதினைந்தாவது அத்தியாயத்தில் தானே புருஷோத்தமன் கீதையில் சொல்லிக் நான் புருஷோத்தமன் வியாபனாத் பரணாத் சாமியாத் அந்நகா பஞ்சதோதித அனைவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் அப்ப தாழ்ந்தவர் நடுவானவர் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்